வணக்கம் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கூறியவர் கவிஞர் கண்டதாசன் இரண்டு சித்தார்த்தர் உயர்கல்வி நிறுவனம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று மதுரை மீனாட்சி கோவிலில் உள்ள நான்கு கோபுரங்களுள் மிக பழமையான கோபுரம் கிழக்கு கோபுரம் நான்கு தமிழகத்தின் வேர்ஸ் ஒர்த் என்று தமிழ் உலகத்தால் புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ள மருத்துவ காரணங்களுக்காக கஞ்சா வளர்ப்பதை சட்டப்பூர்வமாக அனுமதித்துள்ள முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு எது மூன்று இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி